வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒரு புத்து என்று திரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து சில பகுதிகள் வரகநேரி வெங்கடேசருக்கும் காமாட்சிக்கும் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாம் நாள் பிறந்த சுப்பிரமணியன்தான் சுருக்கமாக பா வேசு ஐயர் என்று அழைக்கப்பட்டார் இளமையிலேயே அச்சத்தின் நிழல் படாமல் வளர்ந்தவர் தெருக்கோடி வாய்க்காலுக்கு அப்பால் பாம்பும் நரியும் பதுங்கி வாழும் புதர்வர்களுக்கு நடுவில் இருந்த காளி கோவிலில் நள்ளிரவில் நுழைந்து கோவிலின் குங்குமமும் பழிவிடத்தில் படிந்துள்ள எண்ணெய் கரியும் நண்பர்களிடம் காட்டி வியக்க வைத்த வீரர் அவர் திருச்சியில் சில காலம் பணியாற்றிய பின்பு ரங்கூன் சென்று அங்கு ஒரு வெள்ளைக்கார பாரிஸ்டருக்கு துணை வழக்கறிஞராக பத்து மாதங்கள் உதவி புரிந்து ஆயிரத்தி லண்டன் சென்று என்ற அமைப்பில் பாரிஸ்டர் படிப்புக்காக பதிவு செய்து கொண்டார் படிப்பு முடிந்ததும் ஏற்க மறுத்து பாரிஸ்டர் பட்டம் துறந்து நாடு திரும்ப லண்டனில் இருந்து பாபேசு ஐயர் புறப்படுவதற்கு முன்பு வெள்ளையர் அரசு அவரை கைது செய்ய உத்தரவிட்டது லண்டன் மாநகர் முழுவதும் போலீஸ் வலைவீசி தேடியது லண்டனில் இருந்து புறப்படும் எல்லா ரயில் கப்பல் பாதைகளிலும் களமிறங்கியது பிரேசில் நாட்டுக்கு போவது போல் போக்கு காட்டிவிட்டு பஞ்சாபி வேடத்தில் இருந்த ஐயர் மீது அந்த கப்பலில் உளவாளிக்கு ஐயம் பிறந்தது பிபிஎஸ் ஐயர் என்ற பெயரில் ஒரு போலி தந்தியை கொண்டு போய் ஐயரிடம் அவர் நீட்டினார் ஐயர் கொஞ்சமும் பதற்றமின்றி இது யாரோ ஒரு ஐயருக்கு வந்திருக்கிறது எனக்கில்லையே என்றார் ஆனால் ஐயர் கையில் வைத்திருந்த பெட்டியின் மீது பி வி எஸ் என்று ஆங்கில எழுத்துக்கள் இருந்ததை அந்த உளவாளி பார்த்து விட்டான் இது என்ன என்று கோபத்துடன் கேட்டான் ஐயர் அமைதியாக வீர் விக்ரம் சிங் என்ற என் பெயரின் முதல் என்றார் அவர் தலை தப்பியது கோவை சிறையில் நெல்லையப்ப சந்தித்து புதுவை திரும்பியதும் என்னுடைய சிறை கொடுமைகளுக்கு ஆழ்துறையே காரணம் என்று என்றுபூசி வருந்தி சொன்னதாக புதுவை தேசபக்தர்களிடம் தெரிவித்தார் நெல்லை கலெக்டர் முடித்துவிட பாபேசு விரும்பினார் நீலகண்ட பிரமச்சாரியின் புரட்சி இயக்கத்தைச் சேர்ந்த இளைஞன் பாஞ்சிநாதன் அவரை சந்திக்க புதுவை வந்து அவர் அங்கு இல்லாததால் ஐயரை சந்தித்தார் வாஞ்சிநாதனை வைத்து ஆஷை வஞ்சம் தீர்க்க ஐயர் முடிவெடுத்தார் ஒரு மாத காலம் வைகரையில் வாஞ்சியை கரடி குப்பம் அருகில் அழைத்து சென்று கை நடுங்காமல் துப்பாக்கியால் குறிப்பார்த்து சுடுவதற்கு மூலம் பயிற்சி அளித்தார் அனுப்பி வைத்தல் ஐயரிடமிருந்து வாஞ்சிக்கு கை மாறியது மணியாச்சி ரயில் நிலையத்தில் அந்த வீர இளைஞன் ஆயிரத்தி ஜூலை பதினேழு அன்று முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் கொடைக்கானல் செல்ல காத்திருந்த ஆஷை நேரில் நின்று சுட்டு வீழ்த்திவிட்டு கோடியில் இருந்த கழிவறைக்குள் ஓடி புகுந்து தன்னை சுட்டு மாய்த்துக் கொண்டான் விடுதலை வரலாற்றில் மதன்லால் திங்க்ரா வீர வாஞ்சி போன்ற இளைஞர்களின் இன்னுயிர் தியாகம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் பரிபூரண சுதந்திரமே இந்தியாவின் லட்சியம் என்று தீர்மானத்தை கொண்டு வந்தார் முகமது அலி தலைமையில் நடந்த அந்த மாநாட்டில் ஐயரின் தீர்மானத்தை ஒருவரும் ஆதரிக்கவில்லை ஆனால் அதே தீர்மானம் தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நேருஜி தலைமையில் நிறைவேறியது குறுகுல மாணவர்களுடன் ஐயர் பாபநாசம் அறிவிக்கு கல்யாண தீர்த்தம் அருவியை கடக்கும்போது ஐயரின் அருமை மகள் சுபத்ரா ஒரு பாறை ஒழுக்கி நீரில் விழுந்தார் ஆற்று நீர் இழுத்துச் செல்வதை பார்த்து பதறி அவளை காப்பாற்ற ஆற்றில் ஐயர் குதித்தார் இருவரும் நீரின் வேகத்தில் இழுபட்டு அருவியில் விழுந்தனர் நான்கு நாட்களுக்கு பிறகு சுபத்ராவின் உடல் கல்யாண தீர்த்தம் பாறைக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டது ஐந்தாம் நாள் ஐயரின் சடலம் பாபநாசம் அருவியின் அடியில் உள்ள குளத்தில் கிடைத்தது வீர விளக்கு ஓர் அருவியில் அணைந்துவிட்டது நன்றி வணக்கம்